श्री अपार श्री अपार गुरुं, प्रणमामि मुदान्वहं। ஸ்ரீருபியோ நம அப்பார்கருணம் ஸ்ரீச்சிரேரு பிரணமாநிவராத் வரோம்னிங்கோவமூர் ஆன மகாஷிவரா ரொம்ப உயர்ந்த தினம் அன்றைக்கி பரமேஸ்வரனிடமிருந்து நமக்கு என்னென்ன எல்லாம் இருக்கோ அத்தனையும் நாம் அடையக்கூடிய தினம் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரத மகாத்மத்தை ஸ்கந்த பார்வதி பரமேஸ்வரர் சம்பாதமாக நமக்கு சொல்வது அதில் ஒரு சரித்திரம் பார்த்துன்னு வரோம் இந்த மகா சிவராத்திரி விரதம் ராத்திரியில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது ராத்திரியை நாலு யாமமாக பிரித்து மூணு மூணு மணி நேரமாக பிரித்து நாலு காலமாக இந்த சிவராத்திரியை நாம் அனுஷ்டிக்கணும் இந்த சிவராத்திரி விரதத்தில் மூணு முக்கியம் உபவாசம் ஜாகரணம் பூஜான்னு பகல்ல உபவாசமாக இருந்து ராத்திரி முழிச்சுட்டு இருக்கணும் நாலு யாமமும் பரமேஸ்வரனை பூஜிக்கணும் லிங்கத்தை வச்சு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகப் பிரிய சிவகான்னு அபிஷேகம் பண்ணால் சந்தோஷப்படுவார் பரமேஸ்வரன் அப்படி பரமேஸ்வரனை பூஜை பண்ணுற தினம் இந்த சிவராத்திரி விரத கதையில் அப்படி ஒரு யாமம் தாண்டித்து அந்த வேடனுக்கு இன்னொரு அடுத்த மிருகங்கள் ஏதாவது வரும் அதை அடிக்கிறதுக்காக காத்துருப்போம்னு இந்த பில்ல மரத்திலேயே பில்ல மரத்திலேயே உட்காந்து காத்துருக்கான் வில்லும் அம்பியும் வச்சுட்டு அப்படியே யோஜனை பண்ணிகிட்டே இருந்தான் முதல் யாமத்தில் அந்த மான் எப்படி பேசிட்டு ரொம்ப அதிசயமான விஷயமா இருக்கு ஒரு மான் இப்படி அவ்வளோ அழகாக பேசிட்டு போகிறதேன்னு அதை யோஜனை பண்ணிட்டு அந்த கையில் அந்த பில்வ இலையை பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருக்கும் அது ரெண்டாவது யாம பூஜையாக அவனுக்கு அமைஞ்சு போச்சு அந்த சிவராத்திரி அப்படி ரெண்டாவது யாமம் முடியற தருவாய் நிசி அப்போ ஒரு மான் அதே போல ஜலம் குடிக்கிறதுக்காக வந்தது வந்தால் கீழே இருக்கிற இலையை ஒன்று பொறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிது அதே போல் மேலே சத்தம் அந்த மானை பார்த்த உடனே அந்த அம்பை விடுறதுக்காக ரெடியானான் அந்த வேடன் உடனே இந்த மானும் பேசித்து அவனை பார்த்து போ வியாதானு கூப்பிட்டு வேடனே நிறுத்து அவசரப்படாதே அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்மக்கிட்ட வர்ற மிருகங்கள்லாம் பேசுகிறதுன்னு உனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னுடைய குடும்பம் காற்று இருந்திருக்கு நடுராத்திரி ஆயிடுத்து வீட்டுக்கு போனால் பத்தினி குழந்தைகள்லாம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல உன்னையாவது நான் அடித்து எடுத்துன்னு போனேன் ஆகாரம்னு சொன்னான் அந்த வேடம் அப்போது அந்த மான் சொல்லிட்டு என்னை அடித்து உனக்கு என்ன ஆகாரம் ஆகிட போகிறது உன்னுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கா அத்தனை பேருக்கும் நான் ஒருத்தன் ஆகாரமாகி ஆகி முடிஞ்சிருமா நான் இழைச்சி போனவன் வயசானவன் என்னை அடிச்சியும் என்னை அடித்ததுனால உனக்கு பாப்பந்தான் உரிமை வழிய உனக்கு வயிறு நிறையாது உன் ஒருத்தனுக்கே என்னுடைய உடம்பு போகாது அத்தனை பேருக்கும் எப்படி நீ அவசரப்படாது நான் ஜனம் சாப்பிட்டுட்டு போகிறேன் என்ன விட நல்லா கொழு கொழுன்னு பெருத்த ஒரு மான் வரும் அதை நீ அடித்து எடுத்துன்னு போனால் உன்னுடைய குடும்பம் அத்தனை பேருக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொழுத்த மானது நான் என்னுடைய சகோதரி மானை தேடின்னு வந்தேன் இங்கே அது காணும் தாகமாக இருக்கேன்னு ஜலம் குடிக்கலான்னு வந்திருக்கேன் என்ன அடிக்காதே அவசரப்படாதே அந்த வேணும்னு சொன்னால் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மான் வந்து நீக்கிட்ட பேசிட்டு போகிறது நீயும் அழகாக பேசுகிற அந்தமானாவது வருமா நான் நம்பலாமான்னு கேட்டான் கட்டாயம் நீ நம்பலாம் நம்பு நாங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டோம் நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு போனேன்னா எனக்கு பாபம் வந்துடும் எனக்கு நரக்கம் கிடச்சிடும் ஆகையினால நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன் கொஞ்சம் காற்றுன்றி வரும்னு சொல்லிட்டு மான் ஜலம் குடிச்சுட்டு கிளம்பி போயிடுத்து அப்படி ரெண்டாவது யாமம் காலம் தாண்டித்து மூணாவது யாமம் வந்தது அதாவது ஆறு மணி நேரம் தாண்டி அடுத்த யாமம் ஆரம்பமாகச்சு அங்கே அதே போல் கொழு கொழுன்னு ஒரு மான் அங்கே வந்தது அதை பார்த்த உடனே ஆஹா இதை அடித்து எடுத்துன்னு போயிட வேண்டியதான்னு தீர்மானம் பண்ணினான் வேடம் அப்படி தீர்மானம் பண்ணி அந்த அம்பை எடுத்தானோ இல்லையோ அந்த மான் அலரித்து சத்தம் போட்டுது ஹோன்னு ஏன் உனக்கு பேச தெரியாதான்னு கேட்டான் நீ பேசுறவது இல்லையா நானும் பேசுவேன் இது அந்த மான் நீ என்ன சொல்ல போகிறே அவசரப்படாதே முன்னாடி எனக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனதாலாம் என்னுடைய சொந்தக்காரால் தான் பந்துக்கள் தான் நான் இங்கே வரப்போகிறேங்கிறது என்னுடைய மனைவிக்கு தெரியாது பாரியைக்கு தெரியாது நான் ஜலம் கொடுத்துட்டோ போய் என்னுடைய பாரியாகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என் மனைவிக்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் நான் சொல்லாமல் நீ இதான் என்னை அடித்து எடுத்துன்னு போயிட்டேண்ணா அவன் ரொம்ப வருத்தப்படுவான் எனக்கும் அவ தான் ரொம்ப அத்தியந்தம் ஒவ்வொருத்தருக்குமே நாஸ்தி பாரியா சமோ பந்து நாஸ்தி பாரியா சமம் சுகம் நாஸ்தி பாரியா சமம் லோகே நரசகம் அப்படிங்கிறது அந்த மான் மனைவிக்கு நமக்கு பந்து யாராவது உண்டா ஒரு துணும் கிடையாது மனசில் யார்கிட்ட சொல்லுவோம் மனைவி கிட்ட தான் சொல்ல முடியும் நெருங்கின பந்து யாரு நமக்கு முதல்ல மனைவி தான் நாஸ்தி பாரியா சமம் சுகம் நமக்கு சுகத்தை கொடுக்க ஒருவர் யாரு மனைவிதானே நாஸ்தி பாரியா சமம் லோகே உலகத்துல மனைவிக்கு சமமா யாரு அப்படின்னா இன்னொருத்தரை சொல்ல முடியாது மனைவிக்கு நிகர் மனைவிதான் நரசியார்த்தஸ்யம் அது மிருகங்களான எங்களுக்கு மட்டும் இல்லை மனுஷனான உங்களுக்கும் நான்ப்பா சொல்றேன் அப்படிங்கிறது அந்த மான் நரசகம் உங்களுக்கெல்லாம் முதல் மருந்து எது தெரியுமா மனைவி தான் மனசில் எது இருந்தாலும் மனைவி கிட்ட சொல்லணும் நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு முதல்ல யார் படபடப்பா மனைவி படபடப்பா அவ்வளோ முக்கியம் மனைவிங்கிற சொந்தம் அதான் சொல்லணும் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ காத்து இத்தனை நாடி காத்துன்ருந்தே இன்னும் கொஞ்சம் நாடி இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மானும் ஓடி போயிடுது அப்படி மூணாவது யாமம் ஆச்சு நாலாவது யாமமே வந்து கொடுத்தோம் என்ன ஆச்சரியம்னா இத்தனை நாள் நடந்ததை அவன் ஆச்சரியமாக பார்க்குறான் சொப்னம் மாதிரி இருக்குது மான்கள்லாம் வருது கதை சொல்லிட்டு போகிறது தர்மம் சொல்லிட்டு போகிறது இதில் முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா நாம் சொல்கிறோம் ஸ்திரீகளுக்கெல்லாம் படிப்புங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு காலம் இருந்ததுன்னா சொல்கிறோமே அப்படி கிடையாதுங்கிறது இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவ்வளவு தர்மம் சொல்லிட்டு ஒரு பெண் மான் அவள் ஒரு அப்சரஸ்திரீ அப்சரஸ்திரீ அத்தனை தர்மம் சொல்றான்னா படிப்பறிவு இல்லாமல் சொல்ல முடியுமோ ஸ்திரீகளுக்கு படிப்பு கிடையாது படிக்க கூடாதுன்னு எந்த சாஸ்திரமுமே நமக்கு சொல்லலை நூறு நமக்கு ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு நம் சாஸ்திரங்களில் ஸ்திரீகளுக்கு படிப்பு அவசியம்னு தான் சாஸ்திரங்கள் சொல்றது ராமாயணத்தில் பார்த்தா சீத்தை எவ்வளவு தர்மம்னு சொல்றா ராவணேஸ்வரனுக்கு திருணவந்தரத நடுப்புற புல்லை போட்டு பேசுறா ராவணன் ஏன்னா அவன் பரபுருஷன் பர்த்தா கிட்ட தான் நேரத்துக்கு நேராக நின்று பேசலாம் இன்னொரு ஆண்கிட்ட நம்ம பக்கத்துல போய் நேருக்கு நேர் நின்றுட்டு பேசக்கூடாது பக்கத்தில் வந்து நிற்கிறான் ராவணன்னு நடுவில் தர்பயை போட்டு பேசுறா சீத்தை இந்த தர்மங்கள்லாம் படிக்காம அவளுக்கு எப்படி தெரியும் சீத்த படித்தவனுங்கிறது ராமாயணம் காட்டுறது அதே போல திரௌபதி படித்தவள்னு மகாபாரதம் நமக்கு காட்டுறது தமயந்தி நலனுடைய சரித்திரத்தை பார்த்தா தமயந்தி அத்தன தர்மம் சொல்கிறா அதுபோல இந்த அப்சரஸ்திரி அவ்வளவு தர்மம் சொல்கிறா படிப்பு இருந்ததுனால ஆகையினால ஸ்திரீகளுக்கு படிப்புங்கிறது உண்டு கட்டாயம் உண்டு அப்படிங்கிற விஷயம் இந்த கதையில் நமக்கு நன்னா தெரிய வருது உத்தியோகம் பார்க்கலாமா பார்க்க கூடாதாங்கிறதுலதான் சிக்கலையை தவிர படிக்க கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் எதுவுமே சொல்லலை அப்படி அந்த மான்கள் அவனோட தர்மம் சொல்லிட்டு போறது இந்த தர்மங்கள்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப மனசு இலகி போச்சு அவ்வளோ அவனுக்கு இதை அடிக்கணும்னே தோணல ஏதோ தன்னுடைய தன்னுடைய தன்னுடைய கை காணா அந்த வில்லு எடுத்து வேலை செய்யறது அப்படி பழக்கப்படுத்தினத்துனால தீவிர தவிர அவன் மனசு உமர்ந்து அதை அடிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரலை காரணம் என்னன்னா அந்த மகாசிவராத்திரி உபவாசம் இருந்திருக்கான் ராத்திரி பூரா முழிச்சுருந்திருக்கான் அந்த பில்லு தலைய பறிச்சு பறிச்சு அந்த லிங்கத்துக்கு மேலே போட்டிருக்கான் மூணுமே பண்ணிருக்கான் அந்த மகாசிவராத்திரி விரதத்துல என்ன முக்கியமாக மூணு உண்டோ அந்த மூணு நியமங்களையுமே அவன் கடைபிடிச்சதுனால அவனுக்கு தான் வேடம்ங்கிற எண்ணமே விட்டு போச்சு ம பரமபக்தனாக ஆகிட்டான் சிவபக்தனாக ஆயிட்டான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா என்னதான் நடக்காது நாம் பார்க்குறோம் பக்தி கிம் நகரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே அப்படிங்கிற சிவானந்த லீவில் பக்தி என்னதான் செய்யாது மாம்சத்தை அடித்து சாப்பிட்ற ஒரு வேடன் பரமபக்தனாக உட்காண்டிருக்கான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை நாம் கேட்டோம் ஆனா அப்படி அந்த பக்தி அவனுக்கு அப்படி ஒரு குணத்தை கொடுக்கறது பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையக்கூடிய காலமும் வந்துடுத்து அவனுக்கு நாலாவது யாமம் ஆச்சு விடிய ஆரம்பிச்சிருத்தோம் உதயமாக ஆரம்பிச்சிருத்த சூரியன் சரி ஆசிர குழந்தைகள்லாம் என்ன பண்றான்னு தெரியல நாம ஒன்றும் ஆகாரமே எடுத்துன்னு போகல போனால் என்ன செய்வான்னு தெரியல போனால் அடித்தாலும் அடிப்பான்னு கவலைப்பட்டு அந்த நதியிலேயே ஸ்நானத்தை பண்ணினான் குளிச்சுட்டு சரி வீட்டை நோக்கி போவோம்னு கிளம்புறான் அந்த வேடம் அப்படி வீட்டை நோக்கி போய் வீடுக்கு போய் சேர்ற பொழுது அங்கே என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் நான் பார்க்குறோம்